ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு அறிவிக்கின்ற அவர்களுக்கு நோவினையான வேதனை உண்டு என்று மூன்று தடவை நம்பி செல்லும் அடைகின்ற செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அடிந்தனர் அவர்கள் கை செய்தமடைந்தனர் அவர்களே அவர்கள் யார் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் கூட்டும் அளவுக்கு கீழவர் சொல்லி காட்டுபவர் தன் பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்தவர் ஆகிய மூவர் ஆவார் இன்று அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் ஆறு மற்றொரு அறிவிப்பில் பெருமைக்காக தன் கீழாடையை கரண்டைக்கும் கீழிறக்கி கட்டியவர் என்று உள்ளது